இந்த வாரம் முழுமையிலும் சேது மனுதாதுபடி காக்கப்பட்டு இந்த வாரத்தில் முதல் நாள் ஆகிய மனமக்ச்சி நாளிலே மகிழ்ச்சியோடு கருத்திற்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தையோட அவரை திதித்து பாடி மையப்படுத்தும் முறையாக தேவலமே இந்த நாளில் அவருடைய சமூகத்தை அழைத்துக் கொண்டு வந்தபடினா ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடவுள் பெற்றதாக இருக்கின்றோம் நான் அவர்களை இங்கே என்ற பிரசுத்த கொண்டு வந்து என்னுடைய ஜத வீட்டிலே அவரது மகளப்பாடு உலகத்திலே மக்களுக்கு ஐசியம் இருந்தாலும் பதவியில் இருந்தாலும் பட விடமான வாழ்க்கை இருந்தாலும் இந்த வேதமாக நமக்கு உணர்த்துகின்றது அகநாளி இறைவன் தன்னுடைய பிள்ளைகளை மகிழ்ந்து கணிபுறச் செய்வதற்காக இந்த மனமகிழ்ச்சி அவருடைய பாடப்படியை அழைத்து வந்திருக்கிறபடி நாள் அந்த இருக்கிற யாவரும் ஒரு வாசி நிறையாகப் பெற்றி செலவேண்டமாறு பிரவசனத்தின் கேட்டு முன்னாசப்பட இங்கே நம்முடைய ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்பவர் செலவெண்டை நம்பத்தோடு வாசித்தை தியானிக்கலாம் சங்கதன் வசனத்தை ஒரு வாசி போல உன்னதமானவரையும் மறைவில் இருக்கிறதும் சரவ வல்லவருடையும் நிலவில் பங்குவான் செலுகின்ற உதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சருவு வல்லவுகளின் நிலையில் தங்குவா என்று வேத வாக்கியம் செலுகின்ற அந்த வேமுனை குறித்து உன்னதமானவர் என்று இன்று செல்லப்பட்டிருக்கின்ற அப்படினால் உலகத்தில் யாரதையோ சொல்லி அபயத்தில் அறிந்திருக்கின்றோம் அவருடைய மறைவிறப்பில் இருக்கின்றவர்கள் தான் அவருடைய சரகுகளை தங்குவார் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சருத அன்புடைய மேலும் தங்குவான் என்று எழுதியிருக்கின்றபடி நம்முடைய தேவனை குறித்து சில வார்த்தைகளை நாம் இந்த நாட்களில் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் வேத திட்டத்தை வைத்திருக்கின்ற மக்களும் தெய்வீகத்தை சரியாக தெரியாதபடியினாலே அந்த தெரிந்த நேரம் மாற்றமே மக்களுக்கு போதித்து மக்கள் பூரணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடியால் நம்மளால் அப்படிப்பட்டவர்களை எச்சரிப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் அவருடைய மனக்கல்களை திறந்து கொடுப்பதற்கும் வேத வாக்கியங்களை சரியாகவே தெரிந்திருக்க வேண்டும் என்று தேவாதியான வருவனும் பகிறார் யாத்திராகவும் அதிகாரம் வசனங்களை வாசிக்கலாம் வடியில் உன்னை காக்கிறவருக்கும் நான் ஆயித்த மணிமேல் ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறவருக்கும் இரவு நான் ஒரு தூதனை உருக்கும் என்று எழுப்புகிறேன் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குகள் செய்வோடு அவரை கோபப்படுத்தாதே உங்கள் சுலோகங்களை அவர் பொறுப்பதில்லை உன் கிராமம் ஒரு உள்ளத்தில் இருக்கிறது வாக்கு நின்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகியில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயில் உன் விரோதிகளுக்கு விரோதியுமாக இருப்பேன் என் பூதனானவர் உனக்கு முன் சென்று என்று சொல்லி அங்கே புதாவாகிட்டேனும் சொல்லுகின்றார் இந்த கலைஞர் ஏசுகிற சிலையில் கற்பன இல்லை கடவுளில் என்று சொல்கின்ற ஒரு கூட்டம் விழுந்திருக்கின்றது கடவுள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார் முன்பாக அனுப்புவேன் என்று சொல்லி இருக்கின்றான் இயேசு மாற்றிருந்தான் கடவுள் பிளாக்கடையா என்று சொல்லுகின்றார்கள் இப்படிப்பட்ட நான் சரியாக பதில் கொடுக்கும்படியாக வேதத்தில் என்ன ஒளியிருக்கணும் என்பதை சரியாக புரிந்து கொண்டு தெய்வீக வாழ்வினை சரியாக வளர வேண்டும் என்று சொல்லியாக விரும்புகின்றார் ஏவுனி கருத்து மோசடி நடத்தி செல்லும்போது உன்னை மழியில் உன்னை காக்குவதற்கும் நான் ஆயத்த மணி நேரம் சாணத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறவருக்கும் இதை நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் பணிவிடை செய்கிற தூதனை செல்லவில்லை கருத்தனுடைய தூதனானவர் தூமனுடைய குமாரநாத் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆங்கில என்ன பெயர் என்றலாம் ஒரு சில வாழ்க்கைகளிடம் நல்லது கருத்தனுடைய தூதனானவர் அவர் என்று சொல்லி ஆண்டவரையே சொ அவர் சமூகத்தின் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குகளில் செலுடு அவரை கோபப்படுத்தாதே என் துரோகங்களில் அவர் பொறுப்பதில்லை என் நாம் அவருடைய உலகில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் விடுதலை பிரியமானவர்களே புதாகுமாரும் வருஷத்தாடியவர்கள் உண்டு என்பதை அவர்கள் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் நன்றாக அறிந்தவர்கள் அதன் மூலமாகவே அசைவம் அவர்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இந்த வேலு வாக்கிய வேத புத்தகம் நம்முடைய கருத்தில் எழுதி தரப்பட்டிருக்கின்றது நீ அன்றாமே புக்கிரண்டாவே விலாரோ 12 34 வருடங்களில் வாசிக்கலாம் ஆலும் தேவனே அவடை பாவத்தை மன்னித்திருந்தானால் மனுஷரளும் till இ્યાર விட்டால் நீர் எழுதுனும்படி புத்தர் போதும் புத்தர் கிட்ட இருந்தே ார் <Sessus> <Sessus> <Sessus> நீன்ங்கப்பங்க <Sýget> <Sýget> அதிகாரம் அதிகாரம் பதினொன்று பதினொன்று அப்போது கருத்துடைய தூதனானவர் வானத்தில் இருந்தும் ஆபரகாமையே ஆதரவாமை என்று கூப்பிட்டார் அவர் இதோ அடியன் என்றான் அப்போது அவர் பிள்ளையாண்டாண்மேல் கையை போடாதே நீ அவனுக்கு ஒன்றை செய்யாதே நீ அவனு என் முன்புத்தன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு அகரத்திருந்து பேசுகிறார் ஒருமுறை ஆதரகமுடைய வீட்டுக்கே அந்த அகத்திலே தூங்க மாணவர் வந்தார் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்லுகின்றார் அவர் மனிதனாக வந்த பிறகு யூதர் அவர் ஏற்றுக்கொண்டா இருக்கின்ற பொழுது கண்டு களைபுணந்தான் சொல்லி இயேசு ஆதரிச்சர் அறுபது விட்டாமல் ஐம்பத்தி ஆறாவது விவசனம் போது இவர்களுக்கு எல்லாம் அது விருப்பமாக தெரிந்து உனக்கு இன்னும் நூறு வயசு ஐம்பது வயசு ஆகவில்லையே ஆபரகா மறுத்திய எத்தனை நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆய்விட்ட மீன் ஆதரவா என்பது நாளை எப்படி என்று சொல்லி கல்லூரிய வேண்டும் என்று கல்லூரியை எடுத்துக் கொண்டார் என்று அதனால ஏசு கருசி யாரென்று அறியாமல் ஆரம்ப படி செய்தார்கள் முன்க்கும் ஏசு கரிசி யாரென்று தெரியாதபடி ஒரு கூட்டங்கள் அவரை மறைந்த ரெண்டும் தீர்க்கப்பரிசு என்று சொல்லி எகோவா மாத்திரம் கடவுள் என்று சொல்லி இதாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு எகோவா தான் இந்த ஏசு கரிசு கொண்டு இரையாட்சியை நிறைவாக பெற்றுக் வேண்டும் என்று இந்த வாரத்தில் தரப்படுகிறது ஆகியோகம் பதினேழாவது காலம் உண்ணாவது ஆதரவை அமர்ந்த பேசுகிறது நான் சரோ இல்லம் தேவன் என்று சொல்லி இந்த கருத்துரை சொல்ல நான்கு பேர் ஆதரவாம் எடுத்து சொல்லுகின்றார் ஆதரவாம் தொண்ணூத்தி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆதரவாமல் தரிசனமாகி நான் சரோ இல்லமன தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தரவன் என்று சொல்லி ஆதரவாம் எடுத்து பேசுகிறார் ஏதமாகவே நான் சரோ தேவன் என்று ஆதரவாம் எடுத்து இங்கு நாம் வாசிக்கின்றோம் அடுத்து மூசை இடத்தில் அந்தவர் பேசுகின்றார் யாத்திரா முப்பத்தி முப்பத்தி மூணாம் வாசிக்கலாம் மாமனாஜியை எத்திரோவி நாடுகளை மீட்கின்றான் அந்நாடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஒட்டி தேவ தர்வகமாகி ஓரிய மட்டும்தான் அங்கே கருத்து ஒரு முக்ஸின் இருந்து அக்கின் ஜாலியில் நின்று அவருக்கு தரிசனமானார் ஜாலி திருந்தும் அது வெந்து போகாமல் இருந்தே பரிசித்தாங்க வைத்திருக்கின்றார் இந்த மோசடியோடு கூட பேசினவரும் தரிசனமானவரும் முசில வேண்டும் கருத்து மாணவர் இன்று நாம் ஆராய்க்கிற ஏசு திருச்சி நல்ல வாழ்க்கை திட்டமாக சொல்லுகின்றது கூட்டத்தான் ஏசுநாத ஒரு மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி அவர் தேதகுமார் நம்மைத்த குமார் என்றானே தவிர அவர் பரிசெலுத்தப்படுவதற்காகவே பயன்படுத்தினாரை தவிர அவர் தேவன் அல்ல துணிகரமாக பேசுகிற மக்களும் இன்றைக்கு உலகத்தில் பெருங்கியிருக்கிறார்கள் ஆகையினால் நம் அவர்கள் வேத வாக்கியங்களை சரியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகிறேன் இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்கிலிருந்து ஒரு அக்கீல் சேர்ந்துகிறது ஆடு வைத்துக் கொண்டிருக்கிற மோசல் காட்டுக்குள்ளி தீயணை வெளியறிவதற்கு காரணம் என்ன அந்த முச்சடி பற்றி எறிந்த மாதிரி இல்லையே காற்றடிக்கும் போது முச்சடி வெளியே வருகின்றது மறுபடியும் அடிக்கும் போது அற்புதமாக அவருக்கு தெரியவில்லை நெருப்பறிந்து அந்த முச்சடி நெருங்கிறது என்பதை கண்டவுடனே கிட்ட போய் பார்க்க வேண்டும் என்று நெருக்கி போகின்றார் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கண்டார் முற்றியில் நடுவிலும் தேவன் அவனை நோக்கி மோசிட்டார் அவன் இதோ அடியான் அவன் இங்கே கிட்டிச் சேரையாக உன் கால்களில் இருக்கிற பாலாட்சியை காட்டி போடு நெருக்கடையுடன் பரிசுத்த போது என்றார் பரிசுத்த பூமியாக பரிசுத்திடமாக மாறிவிடுகிறது பரிசுத்தலமாக மாறுகின்றது அங்கு வருவ பாதிரிகளை அணிந்து வரக்கூடாது என்று மோசை இடத்தில் ஆண்டவர் செல்லாம் மனாந்தரத்தில் அகாடுகளை வைத்து கொண்டிருந்த மோசை இடத்தில் எப்படி சொல்ல இன்று ஆராதிக்கிறது கிடத்திற்கு எழுப்பதற்கு காரணம் என்று தெரியுமா அங்கே பேமன் பிரசன்னமாகவில்லை அதனால தேவன் பிரசன்னமாக அந்த இடங்களிலும் கடந்து போய் மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அங்கேயும் கடவுளை பார்க்க முடியும் என்று கடந்து கொள்ளப்படுகின்றோம் கட்டளை உபதேசங்களாக போகிட்டு ஆராதனை செய்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுவது போல அந்த வீணான ஆராதனைகள் ஒரு கருத்தருக்கு செலுத்தப்படி ஒரு பருசுக்கு ஆராதனை பிரசனத்தை நாம் காணுகின்றபடினா இங்க பாலரசி போட்டு வருவதற்கு நாம் பயப்படுகின்றோம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வல்லியூரில் இருக்கின்ற பொழுது அந்த வல்லூரம் சொந்தமாக்கப்படவில்லை மாணவர்களுக்கு தானகார்த்து கொண்டிருந்த ஒரு பெரிய ஒரு பக்கத்தில் கும்பலம்பாடு அங்கே இருக்கிற எல்லாருமே தேர்தல் ஏற்றி சேர்ந்திருக்கு அந்த ஊர் தலைவர் சுப்பிரமணிய சிறு சுப்பிரமணிய பாண்டியன் என்று சொல்லக்கூடியவர் அப்படியே மகன் ஒருவர் கல்லூரியிலே தற்காலத்திலே பரிட்சைக்காக படிக்க முடியல ஒரு மாணவராக திரு நலத்தில் படிச்சுருக்கிறார் ஒரு பைபுல கைகளை கொடுத்து தம்பி உனக்கு ஆறுதல் வேண்டுமானால் இந்த வேத புத்தகத்தை படித்துக் கொண்டது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் கொடுத்து கொண்டு போனார் ஆனால் இந்து மக்கள் பெரிய தீவிரவாதி இந்த பையன் முஸ்லாமலிங்க பேருடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று அவன் பெரிய பட்டப்படிப்புகள் எல்லாம் படித்து பேரவலத்துக்கு தலைவனாக வேண்டும் என்று சொல்லி தாயப்பனார்கள் படிக்க வைத்திருக்கிறார் கைகாலனா விழுந்து போய்விட்டது அப்படி படுக்கையில் வீட்டு சம்பவம் தைத்து கொடுத்து விட்டு விட்டார்கள் கால ஒரு வீட்டில் காலதான் இருக்கும் ஆடி ரொம்ப இருக்கும் உட்கார முடியாது படுக்கையில தான் சாப்பாடு வாயில தாயார ஊட்டுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படி இருக்கிற தாயிரம் ரொம்ப நேசித்தார்கள் நிலைய அங்கு இருக்கிற வழி ஒரு நாள் தனிப்படாது சொன்னாரை சொன்னா இருக்கே அந்த புத்தகத்தை படிக்கலாம் ஒரு பண்பாடு ஒன்றும் மாதிரியும் மற்ற சாஸ்திரங்களை கொண்டதுமாகவே இல்லை விஞ்ஞான புத்தகமாக இருக்க ஏதோ ஒன்றையும் நினைவு இருக்கிறது என்று வழங்கவில்லை ஒரு கோதிகளை கொண்டு வந்து எனக்கு தயப்பிட்டு இருந்தாலும் சொல்லி அவர்கள் ஒரு நாள் ரோட்ல மீறிட்டு வந்தாரா யாராவது கிறிஸ்தவ குழந்தை வர மாட்டாரா அப்போ வந்திருக்கிறார் அவர் வந்து அடையாளம் போட்டு சார் எல்லாருக்கும் கதை கிடையாது அவருக்கு அவர் மறிச்சு சாரதிய ஒரு பாஸ்டர் கொஞ்சம் பங்கை வீட்டில் இருக்கிறார் பைபிளை பற்றி தெரிஞ்சிட விரும்புகிறார் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அவர் மொதலாக போயிட்டு கொஞ்சம் சொல்லிட்டு தமிழ் எஸ்லாருன்னு சொல்லி போயிட்டார் அடுத்த வாரம் போகும்போது அவரே கேள்வி சில கேள்வி கேட்டிருக்கிறார் காலேஜில் படித்தான் பல்வேறு படித்த போது புதிய சில கேள்விகளை காட்டவரே அவருக்கு இருக்கும் முடிவான காரியம் அவர் சொன்னார் தெரியும் எனக்கு புரியாது என்று அவர் போய்விட்டார் நாங்கள் அந்த குடும்பத்தை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த பையனுக்கு தரிசனம் ஆகிபடி வள்ளியூரில் இரண்டு நிறுவனங்களில் சொல்றார்கள் அவர்கள் அழைத்து வர வேண்டும் எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்ததாக தலைப்பு நடத்தின சொல்லி அவர்கள் அழைத்துக் கொண்டு போனார்கள் பின்னர் அவர் ஞானசாமி நடத்தார் கொண்டார் பழக்க நாயுடு அதிகமாக சபையோடு உடனே சேர்ந்ததில்லை அவருக்கு வைக்கவலி இருந்தது நம்ம ஒரு நாள் எனக்காக கிணித்து விட்டு வந்து தப்பு இல்லை நல்லூரில் என் பையன் வந்து நீங்க புதிய பணக்காரன் இருக்கிறார் ஏன் கோவிலுக்கு வந்து நீ கேட்டா நான் ஏதாவது காரணம் சொல்லணும் என் பையன் இப்படி உங்களை ஏற்றிக்கொண்டான்னு சொன்னா படுக்கையில கிடக்கிறான் ஏதோ ஏற்றுக்கொண்டு நீங்க ஏன் வந்து நீட்டா எனக்கு ஒரு நன்மை கிடைத்திருந்தா நான் ஒரு வைக்கவழி இருக்கிறது மருத்துவர்கள் குணமாக்கக்கூடியதில்லை அவர்கள்ஸ்தானம் பெற்றுவென்றார் எனமா அவர் இந்து மதத்தில் இருந்த மத்தியை கிறிஸ்தவ மதத்தில் வந்து தீவிரமாக காண்பிக்கிறார் கிறிஸ்தவனோடு பிரபலத்தவர்கள் தன்னுடைய இடத்தில் நடத்தினர் எந்த மத்தியாக இருக்கிறார்கள் ஆலயத்தை மரியாதையாக அவர் மதிக்கிறார்கள் கல்லாக இருந்த கடவுள் என்று நம்புகின்றார்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆளுநர் மருவியும் கிடையாது ஆண்டவரை பற்றிய பயணத்தையும் கிடையாது உள்ளே சண்டை போடுவார்கள் உள்ளே கட்டுவார்த்து பேசுகிறார்கள் உள்ளே பயங்கரமான குறைகள் நடக்கும் எல்லாமே பண்ணிக் கொண்டிருந்து ஏசுநாதர்களுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் வீணான ஆராதனை அக்கிரமத்தோடு ஆச்சரிக்கிற மாதப்பிற்கு பண்டிதரையும் நான் மறுக்கிறேன் என்கிறவனாக சொல்லுகிறேன் அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சரி எப்போ அந்த ஆணையத்துக்குள்ள காம்பவுண்டு வந்தாலும் சரி காம்பவுண்டு பாதிர்கட்சியை கையில் எடுத்து விடுவார் குழு ஒரு செடி நோட்டுல கொண்டு வலித்து விட்டு உள்ள வருவார் நான் ஒரு நாள் சொன்னேன் ஐயா இந்த மாசில் வரைக்கும் கொண்டு வரலாம் வந்தவரே பாதிர்கட்சியை கட்டினால் போதும் என்று சொல்லி சொன்னேன் அவர் சொன்னார் நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் எல்லாமே துயர் பிரசன்னது இந்த காமண்ட்ச சீற்றில் நேர வசனங்கள் எழுதினாலே உணர்கின்ற படிவினால் இதற்குள்ளே பாதிரிச்சை போட்டு வர முடியவில்லை சமுதாயம் யாருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றது எப்படி தொழுகை செய்து கொண்டிருக்கிற நேரம் இருக்கின்றதாக புரிந்து கொள்வது ஆராதனை நேரங்கள் தொழுகின்றவர்கள் நாம் மிகவும் பயப்படுத்தி கொண்டதாக நடக்கடியவாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ளோம் மனாந்திரத்தில் ஆடு வைத்து விட்டது அந்த பரிசுத்த பூமி இடத்துல என்னை செய்யக்கூடாது அருமையான தனதி யாரும் சரியாக புரிந்து கொண்டு ஆமரகாக்கு தரிசனமான அல்லவர்தான் தரிசனமாக தரிசனமானார் அந்த ஆமரகாடைய இஸ்லாமியர்கள் மூத்த மகன் தான் இஸ்வேர் அவர்கள இஸ்லாமியர்கள் அவர்களும் வந்து ஆமரகாமுக்கு கொடுத்த தரிசனத்தில் கொடுத்த அண்டவரு தான் அல்லா என்று கும்பிடுகின்றார் ஊவர்களுக்கு கோசை மூலமாக எகுவா என்று தரிசனமானபடியே எவ்வளவா என்று கும்பிடுகிறார்கள் அந்த அல்லாவும் அந்த அவர்கள் நமக்கு தரிசனமான கற்பனை தூதனானவரும் யோசையில் தரிசனமான எவ்வளோ அவரும் எங்கள் யோசிதான் என்பதை அவர்கள் புரியவில்லை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நல்ல நாமெல்லாம் புரிந்து கொண்டு ஆரோக்கியாலே மக்களுக்கு அதை சொல்வதற்கு திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதைப்படுகின்ற கிருஷ்ணர்கள் என்று தெரியாதவர்கள் உலகம் தெரியாதவர்கள் தங்களுடைய கடமை பற்றிய சரியாக தெரியாமல் என்றுதான் இன்றைக்கு நான் சொல்கிறார்கள் நம் அப்படி இல்லாத நடிக்க இறைவனை நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியாளர்கள் கூறுகிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் சர்வ நல்லம் கொள்ள வேண்டும் என்று வெளிப்படத்திலாக ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் தசத்தில் போது இப்படி சொல்லி இருக்கிறது மாசிக்கலாம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறதில் உள்ள கருத்து கருத்து சொல்லுகிறதாவது நான் கருத்தர் அன்பாவும் உண்மைதாவும் ஆகிய அந்தமாக இருக்கிறேன் என்று குரம்பற்றினார் மறுக்கணவில் இருந்தவரும் இப்போது இருக்கிறவரும் உண்மையை வரப்போகிறவருமாகிய சர்வந்தமான கருத்தர் சொல்லுகிறார் இவர் தான் ஆதரவானது தரிசனமானவர் வர் சொல்ே வாய்பறிந்து கொண்டிருந்தோம்ரவாகும் சர்வ வல்லமுள்ள தேவன் எனும் நாமத்தினால் ஆதரகாக்கும் ஈசாக்கு யாக்கோளுக்கும் தரிசனமானே சர்வல்லமலேவன் யாக்கோனுக்கும் தரிசனமானே ஆனாலும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லி அருமனாக நான் அவருக்கு சர்வோல்லமலேவன் என்ற பேருள்ள பேராளே ஆமரமுக்கு ஈசாக்கு யாக்கோவுக்கு தரிசனமானேன் இன்னும் போராளிய நான் அவருக்கு தமிழக தரிசனமாகவில்லை ஊகவாயின்றி சொன்னால் எல்லாவற்றை மீட்டுக் கொள்கிறோம் அர்த்தம் ஆலோலியா அகிலாது சில பேரை அடிவத்தனத்தில் மீட்டுக் கொண்டது போல இப்பொழுது சரலேகத்தில் இருக்கிற பாவங்கள் செய்த மக்களை ஆறு மீட்டுக் கொள்வதற்காக குமாரனாகவர் வெளிப்பட்டு இருக்கிறார் என்று மனசு தானிய திருவண்ணா ஏனும் தேவன் யோகா வேணும் தேவன் மோசிய நோக்கி நான் யகோவான் சருவந்தமன தேவன் நாமத்தினால் நான் ஆபர்நாமுக்கும் ஈசாத்துக்கும் யாகோவுக்கும் தரிசனமானே ஆனாலும் யோகவா என்றும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று அவர் சொல்கின்றார் ஆகையான் இன்றைக்கு சிறுவீரர்கள் யோகவா என்ற பேரில் மாத்திரம் இவர்களுக்கு ஆராமதி செய்தார்கள் ஏசு என்ற பேரில் வந்து யோகாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று காலத்திலும்பத்தான் இவா என்பது மாத்திரம் தான் தெரியுமா இந்த மொழி மனிதராக விடாத யாரையும் தீவமாக இட்டுக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவரை வணங்குகின்ற பின்பற்றின மக்களை குறை செய்து தரைச்சால் எடுத்து சிக்கர வேலை செய்து கிருஷ்ண மார்க்கத்தை அழித்து விட வேண்டும் என்று தீவிரத்திருந்த மனுஷனுக்கு அந்த விசையை தரிசனமாக இருந்தார் பின்னர் அந்த கிருஷ்ண குறித்தவர் ரொம்ப மிகுந்த ஆயக்கியமாக ஒரு பேசி வந்தார் என்று பரிசு தலைவாக நான் வாசிக்கின்றோம் யாத்திராக மூன்றாம் வருஷத்தில் வாசிக்கலாம் இருக்கிறவராக இருக்கிற இந்த போசிய இடத்துல சொல்லி நான் இருக்கிறேன் என்று சொல்லுறவர் என்ன உடனத்தான் என்று சில அழைப்பு தினத்தில் சொல்லு அவருடைய நாமம் என்ன என்று என்று சொன்னதமாக ஆண்டவர் சொல்ல இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறேன் என்னை அனுப்பதார் என்று சொல்ல இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருந்தவரும் இருக்கிறவரும் அருகிறவரும் ஆகி சபையில் நம்மளை கருத்து சொல்லுகிறார் என்று ஆண்டவர் மாறி போயிட்டாரோ என்று பலர் எண்ணுகின்றார்கள் என்று இருக்கிறன் என்று சொன்ன சொல்கிறார் இருக்கிற்கராதனை சொல்கின்ற ஒருவருக்கு ஆராதனை செய்யவில்லை ஆதனை சரியாக பொறியாமல் இருக்கிறது வருத்தமான காரியம் என்பது சென்று கொள்ள ஆசைப்பட வேண்டும் இருக்கிறேன் என்று ஆரோனியம் எவனால் இருக்கிறவராக இருக்கிறேன் ஒவ்வொரு பெறுக வேண்டும் என்று சொன்னிருக்கிறார் மனிதனுக்கு மேலே நம்புகிறார்கள் எனக்கு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறதை நம்ப முடியாத மனதை காணப்பெருமானால் அது மிகுந்த வருத்தத்தக்க காரியம் என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் நிற மக்கள் தேவனை கொடுத்து மிகவும் தெளிவாக அறிந்து இருக்க தேவனுக்கு ஆரோக்கணம் செய்ய வந்திருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் என்று ஆகியோர் சொல்லுகின்றார் அறுபத்தி எட்டாவது நாலாவது செய்கலாம் ஏடி வருவதற்கு ஆயத்தப்படுத்துலத்தில் ஏடி வருவதற்கு ஆயத்தப்படுத்து நாமம் எகோவா அவருடைய நாமம் எவோவா அதற்கு முன்பாக களி கூறுங்கள் களி கூறுங்கள் நாம் ஆராதனை செய்து இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கின்ற அகனாவுடைய நாமத்திலே நாம் ஆறு கழிவற வேண்டும் என்று ஆவியானவர் செல்ல சொல்றார் ஒன்று பத்தாம் ஆறு நான்காவது வாசிக்கின்ற பொழுது அனைத்து மக்களோடு அந்த கடத்தினுடைய தூயராணவர் அந்த ஏவன் அந்த கண்மலையாக இருந்தார் என்று சொல்லி அப்போ சாங்கத்தை பாவல் வழக்கில் கொடுக்கின்றார் ஒன்று ஒருத்தர் பத்தாம் மணிக்கு ஆரம்பம் நான்காவது வாசனம் அந்த கண்மலைநாதருக்கு என்ன பேர் இருக்கிறார் பேவலை குறித்து நாம் சரியாக அறிவில்லாதவளை போனிருப்போமானால் பேவரத்தின் பெற்றுக் கொண்ட நன்மைகள் குறித்து மனைவியாக மறந்தவளை போல மறந்து கொண்டிருப்போமானால் அது விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நம்ம இதை மாற்றிவிடும் என்று சொல்லி பவுல் இங்கு விளக்கம் கொடுக்கிறார் இப்படி இருக்கிற சகோதரர் நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் நம்முடைய நாட்கள் நாடு மேகத்தினை கீழாக இருந்தார்கள் எல்லாரும் சமத்தரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள் மேகத்துக்கு எல்லாரும் சமத்தனத்தின் வழியாக நடந்து வந்தார்கள் எல்லாரும் மோசைக்குள்ளார்கள் சமத்துணத்தினாலும் ஞானசாணம் என்னப்பட்டார்கள் ஞானசாணம் எப்படி எடுக்கணும் என்றும் மூகை எடுக்க வேண்டும் ஆதாரமாக இருக்கிறது ரெண்டு மக்களும் சமத்திரத்தினுடைய தண்ணீர் மழை போன்ற உயர்ந்திருக்கிறது மேலே மேகம் இருக்கிற மேகத்திலும் தண்ணீர் உண்டு இதற்கு ஊடாக ஒரு ஞானசாணம் பெற்று வெளியே வந்தார் என்று சொல்லி இந்த பருசத்து பகல் மிக தொழில்வார்கள் எழுதுகிறார் ஞானஸ்தான துறையான மக்களின் லட்சியத்தில் உண்டு மிஸ்லாம மக்கள் ஞானஸ்தானம் பெற்றுதான் வந்தால் சொல்லுகின்றது இன்னைக்கு அப்படி ஒரு ஞானசாமி அதிசயமா இங்க அப்பா கொடுத்த ஞானசானம் ரெண்டு சோட்டம் தள்ளி தள்ளுச்சாங்களை போதில்லை ஞானசானம் தானே பலர் எழுதியிருக்கின்ற பகல்களை படிக்க மாட்டார்கள் கட்டளை கற்பனைகளாக போனா எனக்கு அவராதனை செய்கிறார்கள் போல வீண் ஆராதனை செய்கிற மக்களுடைய கூட்டணி உலகத்தை பொருகிவிட்டது அதை மக்கள் ஆரோ நம்புகிறார்கள் அவர்கள் இயேசியை தான் கும்பிடுகிறார்கள் அவனுக்கு நன்றாகத்தான் இருக்கிறார் இயேசு கும்பிட அவனுக்கு நன்றாகத்தான் இருக்கிறான் ஒரு புறமுகத்தைச் சேர்ந்த ஒருவன் கிறிஸ்தவனை கூப்பிட்டு தம்பி நீ இயேசுதான் கும்பிடுகிறாய் கோயிலுக்கு எல்லாம் போகிற நல்ல காடிந்தான் உனக்கு எங்க தந்தார் என்று கட்டாளன் பார்ப்பாங்க பல ஆண்டுகளுக்கு கூடி போயிட்டு ராஜஸ்தான் இறங்கினோம் அங்கேயே பம்பாசி பிடிப்பு தம்பி ராஜேந்திரன் என்று சொல்லி சொல்லப்படுற என்று சொல்லி ராஜஸ்தான் பார்த்து அவரை மனம் திறந்து வைக்கணும் என்று சொன்னால் சாதிப்பதை போகிறோம் டெல்லிக்கு போய் டேராட்டன் போகிறோம் வரையிலே இறங்க சொன்னால் இறங்கிறது எடுக்கும்போது வெளிப்படுத்தினார் ராஜஸ்தான் சகோதரரை சந்திக்கும் என்றும் அவரை பலசிச்சாகினால் அபிஷேகத்து அங்கே அவனுக்கு சொல்ல வேண்டும் அவனோட சந்திக்கப்படுவார் என்று பேசினார் ராஜஸ்தான் போச்சேர்ந்து ரூம்பெடுத்து பட்டியலாம் போட்டுட்டு அவருடைய கம்பெனி அட்ரஸ்லேயே அவருக்கு தேடி போங்க அவர் எங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறார் வருவாங்க வந்தா நல்ல கேள்வி கேட்கணும் என்று சொல்லி அவரே ஆயத்தமா இருக்கிறார் அதாவது நாமக்கல்லூர் நம்முடைய கிடையாது என்பதற்கு சொல்லிக் கொள்கிறேன் நினைக்கிறார்கள் நம்ம தெரிவித்தான் தெரிய தெரியும் என்று சொல்லி அல்லது இன்றைக்கு கிருஷ்ண கன்னியாகுமரி மற்ற இந்துக்கள் எல்லாம் ஏன் இந்த ஏற்றுக்கொள்ளவே தெரியுமா கிருஷர்கள் சொல்ல மாறாதே மகாத்மா காந்தி மிக பொருத்தமான இந்தியிருக்கிற கிறிஸ்தவன் என்ற வாழ்ந்திருந்தால் இந்தியா நாடு இன்றைக்கு ஆகியிருக்க முடியும் இல்ல பிரசதமான யாரும் மாறுமாட்டாரும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்கு சொல்லுகின்ற புதிய மாணவர்களே நமக்கு எதிர்பார்க்கிறதெல்லாம் நம்முடைய பேரனை போத நம் வாழ்ந்து காட்ட வேண்டும் எப்படி இருப்பார் என்று சொன்னால் சபைக்கு போன மக்களை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை இருக்கும் அதனால் பொருளமான மக்களவை பூம்பிட்டு வர முடியும் என்று சாந்திட்டு பேசிட்டு இருந்தோம் அண்ணா போன் பண்ற அங்கே நீங்க ரொம்ப சந்தோஷம் எத்தனை நாளைக்கு இருப்பீங்கன்னு சொல்லி கேட்டார் சொல்லி நாளை காலையில் தான் சொல்லி சொன்னோம் எத்தனை நாள் இருக்கிறீங்களோ அது வந்து நான் தான் நான் சாப்பாடு கொண்டு வருவேன் உங்களுக்கு எல்லா வார்டு நானே கொடுத்தா என்று அண்ணன் இயல்சு மாதிரி ஏற்றுக்கொண்டு கடவுள் உண்மைக்காரனாக இருக்கும் அந்த இசை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்ன எவருக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார் நான் வணங்குகின்ற சாமியினுடைய வாழ்க்கையில் புதிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது நான் ஏன் சாமி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நடந்த அற்புதத்தை சொல்லிட்டு வந்தார் சம்பல் நதி சிறு நதி ராஜஸ்தான் ஓடுவாரு அங்கதான் கொள்ளை கூட்ட தலைவர்கள் தங்கமான போனா ரொம்ப பள்ளமான நடத்துகிறது சலைகிரா ஒருவர் ஆழ்க்கை பல்லர் நீடாக்கி பாலங்க பலரும் இருக்கு அந்த ஊரெல்லாம் இருக்கிறது அந்த வில்லேஜ்லாம் ரெண்டாவது டெவலப்மெண்ட்லாம் கிடையாது ரோடு ஓட்டு கொடுத்துருப்பார்கள் சில கிராமத்தில் அதுவும் கிடையாது தமிழகத்தை மாதிரி மாநிலத்தில் ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் கிடையாது என்பதை சொல்லிக் கொள்ளுகின்றோம் அப்படி அந்த மேற்கு இறங்கி சைக்கிள் வரும்போது அடிச்சுட்டு தட்டினவுடனே இந்த சைக்கிள் எடுத்து தெரியுமா எந்த இடத்துல தட்டப்படுதோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதோ ரோடு கீழே போயிட்டு இருக்கு ரோடு இருக்குது இந்த சைக்கிளை தட்டிட்டு இருந்தாலும் சைக்கிள் அந்த லெவலில் போயிட்டு இருக்குது அப்ப கடலாம் சத்தம் போட்டாங்க ஒரு ஆள் என்று சைக்கிளை பிடித்து அப்படியே கொண்டு களைவிட மறுபடியும் அமைச்சுட்டு இருந்தா தான் அந்த தெய்வத்தை நான் மறக்க வேண்டுமான்னு கேட்டான் அப்படி ஒரு நாள் சொல்ல ரூமில தனியார் ரூமில் கைதான் பத்தாண்டு நாள் கடிச்சப்படுறேன் அன்றைக்குள்ள தேச்சு காட்டுகிறது கேலண்டர் பத்து நாளைக்கு முன்னாள் தேச்சு காட்ட விட்டது அப்படிப்பட்ட பத்து நாளைக்கு சுயநிலையில் அவங்க படுத்து விட்டு சுயநிலை வந்த உடனே எனக்கு ரெண்டு தாகமாக இருந்தது உடம்பு எழுந்திருக்க முடியாத உயிர் இல்லாத உயிரிலை என் தலைக்கு மேல் அங்கே அப்படி மக்கள் புறமணித்தன் கேட்கும் பொழுது என்னப்பா உணவு கிடைக்கும் என்று கேட்டால் சொல்ல முடியாததாக பாடுபடுகிறார்கள் அவளை சொன்னார் நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் எனக்கு போலீஸ் கிடைக்கும் போது அது எத்தனை ஆயிரம் என்றாலும் அப்படியே உண்டியில் கொண்டு போட்டு எனக்கு எடுக்க மாட்டேன் வருமானத்தில் ஒரு மகன் என்னுடைய சாமிக்கு நான் செலவு செய்து கொண்டே இருக்கிறேன் இதுவாகமாக அடிக்கடிக்கின்ற வேண்டியதற்கு நாளைக்கு நான் உங்கள்கிட்ட போல பேசுண்டு ஜித்து சூழல செய்த பாதங்கள் இவங்க பாதத்தின தண்டனைகள்ந்திருக்கிறீங்க எப்படி போன கொஞ்சம் புறத்துதான் போவோம் என்றுதல் குறித்தும் ஏற்படக்கூடிய தண்டனை குறித்தும் அது நிமித்தமாக அவருக்கு வரக்கூடிய பயங்கரமான ஆபத்தை கொடுத்து செல்ல கல்லைய ஆரம்பிச்சார் இவருடைய சாமி எனக்கு சொல்லித்தரவில்லை இருட சாமி இந்த காலிக்கு எனக்கு பாவம் சொல்லித்தரவில்லை என சாமியை ஒரு மனை நூறு மணி வச்சுட்டு இருக்கும் ஒரு மனைய கட்டினமாக சாமி வந்து செல்ல மாட்டார் தெரியுமா வீடு வெட்டித் தருவதற்காக பிள்ளைகளுக்கான அலைவதற்காக புரோக்கர்களை செய்வதற்காக இல்லை பாவங்களை மன்னிப்பதற்காக வந்திருக்கிறார் பாவிகளை ரஷிப்பதற்காக இருந்தார் ஆகையினால் அவர் இருக்கிறவனாகவே இருக்கிறேன் என்று எகவாய் இந்த பேரில் வெளிப்பட்டு இருக்கிறார் அதை சேவை உடைய கால நிலம் தான் ஐயா எனக்கு விடுதல வேண்டும் இந்த எனக்கு விடுதல வேண்டும் இதனுடைய நிலை எனக்கு உயிருக்கு ஆபத்து வரும் இல்லையா அந்த விட்டு ஓட வேண்டியது மருந்து இரண்டு ரோடு நடக்கும் என்பது எனக்கு தெரியும் நியமனிருந்து என காப்பாற்ற மாட்டான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் பாவரிக்கை செய்தால் அவனுப்பை எங்கதே பாவரிக்கை செய்ய சொல்ல வேண்டும் அவன் ஜாமியை வாழ்க்கை செல்லவா முகசாமி எங்கதே பார்ப்பார் முன் எங்கே இருக்கிறாரோ அந்த மாதிரி கைசை இருக்கும்படி நீங்கள் எழுதுகிறோம் என்று சொல்ல சொல்லுகின்றார் அபிஷேகம் நண்பர்கள் எல்லாரும் அழைத்துக் கொண்டு வந்தார் எனக்கு சந்தோஷம் தந்த கடவுள் இருக்கிறார் நீங்கள் வந்து இந்த சந்தோஷத்தை வேண்டும் என்று சொல்லி நண்பர்கள் அழைத்து வந்தார் எல்லாருக்கும் உணவில் கொண்டு போய் அவர்களுக்கு எல்லாம் ஜபித்து சீசகன் சொல்லியலான பிரசுத்தாருக்கு ஆகி கவனம் என்பதாக என்னை பெற்றிருக்கிறோம் என்பது என்ற உணர்ந்தது காத்துக்கொள்ள வேண்டும் என்று பவுன் சொல்லுகிறார் மறுபடியும் ஒன்று வருத்தாம் ஒன்று இருந்து பாசுங்க இப்படி எனக்கு சமோதர் நீங்கள் அறிய வேண்டும் என்றால் நம்முடைய நாட்கள் தேசத்து மிக்க இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள் யாரும் காலம் தவர்த்தி கொண்டிருக்காதீர்கள் என்னோட ஞானசாணம் அமல் சீமான் எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள் ஞானசீனம் இப்படித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் மூழ்கிதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சமுத்திரத்தின் வழியாக மேலும் எடுத்தது எந்த மக்களும் சமுத்திரத்தின் தண்ணி இருந்தது அதற்கு உள்ளாக மேசைக்குள்ளாக ஞானசானம் என்னப்பட்டவர்கள் அதன் மூலமாக விடுதலை பெற்றுக் கொண்டார்கள் அதை பின் கடந்து வந்த எல்லா சக்திகளும் அந்த மூழ்கி அந்த பெண்பினருடைய பாவங்களும் அறிந்து வேண்ட ஒரு இடம் எங்க தெரியுமா அனுப்பிவிட்டப்படுகின்ற பாலியல் ஆகும் ஒரு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இயக்கியதை ஒரு காண மாட்டீர்கள் பின்தொடர்ந்து வருகிற பாவங்களின் ஒருவான தொடரமாட்ட அருமையான அப்படிப்பட்ட ஒரு பெற்றுக் கொண்டவர்கள் தான் விடுதலை பெற்று வருகிறார் என்ற அர்த்தமே தவிர மற்றபடி எங்கிலிருந்து விடுதலை பெற்ற அளவுக்கு புரியல அறிவித்துக் கொள்கின்ற பெற்றார்கள் வாசிக்கலாம் எல்லாரும் ஒரே ஞானபோஜனுக்கு எல்லாரும் ஒரே அப்பத்திற்கு பந்து வருகிறோம் அப்படி சிறைய மக்கள் எல்லாரும் வானத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த ஒரே ஞானபோஜனுக்கு வந்து வானம் அண்ணாவை ஒரே பார்க்கிறது எல்லாரும் ஒரே ஞானபரணத்தை குடித்தார்கள் எப்படி அவர் அவங்களுக்கு தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்ணனை குறித்ததே ஹரோ லீயா ஒரு பகலருக்கு கண்மலை என்று சொல்லியிருப்பார் அசையாதவர் எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர் மாறாதவர் தந்து கல்லின் மீது ஒரு மோதினாலும் மண்டல் உடல் முதுகு இந்த கல் யார் மேல் முழுகிறதோ அவரின் அசைக்க போல ஒரு செல்வேந்த சொல்லுகின்றனர் இப்படி இருந்த அநியமான இருக்கவில்லை மனாந்திரத்தில் ஒரு அளிக்கப்பட்டவர் எல்லாரும் நான் சாறு எல்லாரும் எல்லாரும் ஒரே ஞானமானத்தை குடித்தார்கள் அந்த கண்ணனிருந்து வந்த ஞானபானத்தை அப்படி இருந்து அந்த இடமான இருக்கவில்லை நாம் இப்போது யாரைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் உலகத்தாரையா உறவு நிறையா சாத்தாமையா அது நம்மையே பிரியப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறோமா என்பது நன்கு உணர்ந்து நமக்கு கொடுத்த வந்தவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சத்தாமியான அநேகமான இருந்ததில்லை அதினால் மணால் கொடுத்து அழிந்து ஒரே சபை கொடுதா இருந்தாங்க பேசிடுறேன் கடவுளிடத்திலும் பிரியமாக இருக்கவில்லை அழவிய வாழ்க்கை என்று சொல்லி அமரவர் புரித்தும்படி வாழ்கிற வாழ்க்கையில வரைவனையை புரியப்படுத்த மாறுகின்ற ஒரு வாழ்க்கை அழவியான் அந்த வாழ்க்கை எங்கே இல்லையோ அங்கே நிச்சயமாக கிருஷ்ண இல்லை என்பதை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற குழந்தையின் தீவையும் கொண்டாடும் நடத்திலிருந்து சில ஒரு பலரும் பாடிவிட்டு இருக்கிறார் சின்ன குழந்தை நம்முடைய குழந்தையாக இருக்கின்றன அந்த குழந்தையை நம்ம அன்பு செலுத்தாலும்படி அடிக்கடி அடித்து முறைத்து பார்த்தவர்கள் தான் அந்த குழந்தைய மக்கள் அடிக்கிறாங்க முறைக்கிறாங்க அப்படி குழந்தைகள் கூட அன்பு செலுத்தவில்லை அன்பு செலுத்தும் இடத்தில் மாத்திரம் தான் வருவார் இடத்தில் அன்பு கூறுந்து கற்பனை கைகூடவர்களுக்கு ஆயுதம் தலைமுறை மட்டும் இறக்கல் சென்றவனாக இருக்கிறேன் ஒருவேதவர்களுக்கு வேதமாக ஒன்று செய்ய மாட்டார் அதுக்கல் செய்யாமல் இருக்கவே மாட்டார் நாம சில கற்பனை கைகூடம் செய்து விட்டு வருவோம் இதனால சில கட்சிகள் அன்பு கொண்டே இருக்கிறோம் அழிந்து போனார் என்று சொல்லித்தாமி குமாரும் பேசியிருக்கிறார் கத்துடுப்போம் பேசியிருக்கிறார் அந்த உடனே நன்றாக தெரிந்து கொண்டு அகிலான பிதாவன் உண்டு குமாரன் உண்டு பரிசுத்தான உண்டு என்று ஆடித்தனமாக தேவிட பணிகள் சொல்ல வேண்டும் என்ன வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற மணிதத்தில் உள்ளாபாகி தூதன் சொல்கிறார் இது நான் தூதனை இருக்கும் என்று அனுப்புகிறேன் அவர் சமூகத்திலே சிரிக்காம இருந்து அவர் வாங்கிட்டு செல்வது அவரை கோபப்படுத்தாமல் என்னுடைய அவர் என்னுடைய குமாரன் என்னோடு இருக்கிறது எனக்கு ஒரு சமமானவர் என்னுடைய ஞானம் என்று தெரிந்தது எனக்கு என்று சொல்லு பொருளாக இருக்கின்றது முப்பத்தி அதிகார யாத்திராக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் போட்டார்கள் விதமான சீனா மலையில் ஆண்களோடு கூட நாற்பது நாட்கள் மோசமிருந்து பூசிக்காமலும் குடிக்காமலும் உரண்டாமலும் இருந்து ஆண்டவர்கள் எழுதி கொடுத்த பத்து கற்பனைகளை கொண்டு வரும் என்றால் ஆறு மக்களுக்கு மக்கள் ஆரோக்கியத்தில் முறையிடுகிறார்கள் மோசடிக்கு நம்ம ஆய் போற்றது இனி மோசம் வர மாட்டார்கள் வகையில எங்களுக்கு ஒரு மக்களுடைய பதமையை சமாளிக்க முடியாததுனால மக்கள் சொல்ல குருக்கள் எல்லாம் கேட்பாங்க என்ன மெஜாரிட்டி உத்தியோகம் பெறமாட்டான் பிழைப்பும் போடும் அடிக்கையும் சொல்லுவான்னு போட்டும் இன்னைக்கு எடுக்கிற மாதிரி அன்னைக்கு நடந்தார்கள் சொன்னார்கள் செய்து கொடுத்துட்டேன் எல்லாருடைய ஆரோனத்தில் கொண்டு வந்து அழகான கண்டுகெட்டியை கொடுத்து கொண்டு உண்டாக்கி இதுதான் எத்திர்புந்த தெய்வம் என்ற செறி பண்டிகை எல்லாம் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சிலருடைய கிடப்பு கொண்டார்கள் விட்டு வெளியே விட்டார் என்று கடந்த கோபத்தில் கற்பனைகள் நான் உழைத்து இப்படி ஒன்றும் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இருக்கின்ற பொழுதுக்கொள் உன்னை நான் பெரிய மனிதராக மாற்றியேன் இந்த ஜனங்களை அழிக்க போறேன் என்று அவர் முறையீட்டு ஜபம் பண்ணுகின்றார் புத்தகத்தில் எழுதியே எழுதப்பட்டிருக்கிறதாக நாம் காணுகின்றார் அங்கே மோசல் கடும் மற்றொரு பவனத்தை மன்னிக்காது போனால் எழுதின உண்முடைய புத்தகத்திலிருந்து என் பேரை கருக்கும் போடும் என்றான் உதக்கிறமாக தாமல் செய்தவன் எனவே அதன் பெயரின் புத்தகத்திற்கு கருக்கி போடுவேன் நீ தோணை போய் நான் எனக்கு சொன்ன இடத்துக்கு என் ஜனங்களை உன் ஜனங்களை வைத்துக் கொண்டதோ என் துணிதனானவர் எனக்கு முன்பாக செல்கிறார் சாதி பானத்தேவிடத்திலும் சாதிப்பேன் என்று தேர்தல் மோசடி நடத்து பேசுகின்றார் குமாரங்கள் உண்டு என்கிற சத்தியத்தை தெளிவாக எதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் கடவுள் சொல்லுகிறார் அதை அப்படி நான் ஏற்றுக்கொள்ள அப்பா உண்டு நான் உண்டு என் பிள்ளை உண்டு என்று சொல்லலாம் தப்புகிறார் எல்லாம் ஒன்று சொல்லலாம் இன்னும் அனுப்பி வரப்போதில்லை சிதம்பரம் மூணு கடவுள் கேரளும் செலவில் எல்லாரும் இருக்கிறார்கள் கண்ணாக இருக்கிறார்கள் செயல்படுகிறார் என்பதை அறிந்து நம் அமீதமான ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர வேண்டும் என்று பரிசுத்தனேவாகும் நமக்கு விளக்குகிறது சங்கீதம் பதினெட்டு இரண்டாவது ஒரு வாசிக்கலாம் பதினெட்டாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் அரச கண்மலை என்று சொ பரிசத்தரமாக தெரிவித்திருக்கிறது அவர்கள் காணுகின்ற நிலை அவருடைய உறுதியுள்ள நிலையை பார்த்து இருக்கிறவராகவே இருக்கிற இந்த ஆண்டு அவர் சொல்லியிருக்கின்றபடினால் அவர் கண்மலையாக இருக்கிறார் என்று இங்கே காவிதராஜா சொல்லும் வாசிக்க கேட்டோம் கருத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் லட்சிகரும் என் தேவனும் என் நம்பியிருக்க என் திருகமும் என் கேடகமும் என் அச்சினைக் கூட என் உயர்ந்த அடைக்கலுமாக இருக்கிறார் என்று மோசை விதமாக ஆண்டவர்களுக்கு அவரின் கண்ணனை மிச்சனா இருந்தால் பரிசுத்தான் வாசிக்கலாம் யாத்திராக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு மணி லட்சம் வருஷங்களை வாசிக்கின்ற பொழுது இங்கே மோசை ஆண்டோடு முறையுறுகின்றார் பிரேமரை பார்க்க வேண்டும் அவரு மகிழ்ச்சியை காண வேண்டும் அவர் நம்ம வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டாடத்தில் முறையிட்டுக் கொண்ட இரண்டாவது மக்கள் ஈஸ்வரன் பாவம் செய்து விட்டார்கள் விக்ரக வழிபாட்டுக்காரனாக மாறிவிட்டார்கள் முன்பாக கூறுவேன் மேல் மேல் கிருமையா இருப்பேன் எவன் இரக்கமாயிருப்பேன் எனக்கு காண்பித்தரும் அப்படியே கடவுளை நான் காண வேண்டும் கண்டால்தான் எனக்கு நம்பிக்கை வர வேண்டும் சத்தத்தை மாற்ற நான் இவர்களை கேட்டுக் நான் பார்க்க வேண்டும் இது நான் அதனால நம்பிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசி அன்றை முறையிடும் பொழுது அதற்கு அவர் என்னுடைய தயையில்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கருத்துடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் என்மேல் கிருமியாக இருக்க இருப்பேனோ அவன் மேல் கிருமியாக என் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் என்று சொல்லி முகத்தை காண மாட்டாள் காண மாட்டாய் ஒரு மனுஷனும் இருக்கக்கூடாது என்றால் பிதாவாகிய தேவனை பிடிச்சது குமாரனை எல்லாரும் பார்க்கலாம் அவள் மனுஷனாக வந்துவிட்ட முடினால் எல்லாரும் பார்க்கின்றோம் கருத்துடைய தூங்கனானவரை எல்லாரும் பார்த்தார்கள் பிதாவாகி தேவனுடன் தன்மை என்ன தெரியுமா அவரை பார்க்க முடியாத அளவுக்கு மகா பயங்கரமான மகிழ்வு ஆகினால் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது என் முகத்தினை காண மாட்டாய் ஒரு மனுஷன்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார் கர்த்தன் இதோ என்போது வெடிப்பிலே வைத்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை ஊடுவேன் போகும் என் கரத்தினால் என்னை மூடுவேன் பெயர் கரத்தை எடுப்பேன் இந்தியின் கரத்தை எடுப்பேன் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது அப்பொழுது என் பின்பக்கத்தை கண்பாயின் மிகவும் காணப்படாது என்று சொல்லி மோசடி நடத்திலே பிணாவாகி தேவன் பேசுகின்றார் திருச்சபை என்பதை பொது தினமக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆதியிலிருந்தே இதற்குரிய எவடம் சில எல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது திருச்சபை உலகத்தில் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் ஏசு கிருஷ்ணனுடைய விழாவில் இருந்து எடுக்கப்பட்ட சபை நான் கடந்து போகும்போது உன்னை அந்த கண்ணலின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் பின்பின் கரத்தை எடுப்பேன் அப்போது என் பின்பக்கத்தை காண்பா என் முகமோ காணப்பட மாட்டாது ஒரு வெடிப்பு இருக்கின்றது அந்த வெடிப்புகளை வைத்து நான் மறைத்துக் கொள்கை நான் கடந்து போகும்போது பின்பக்கத்தினை பார்க்க முடியும் முகத்தை பார்க்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கடவுளை பார்க்கிறவர்கள் எங்கே பார்க்க வேண்டும் என்று வேதனாக்கி நமக்கு படிப்புகின்றனர் சபையிலே தேவனை பார்க்க முடியும் என்று வேதனை சொல்லுகிறார் சபையிலே தேவன் இருக்கிறார் அமதமான ஒரு தெய்வீக அனுபவத்துக்குள்ளே நாம வந்திருக்கிறோம் என்பதை இந்த வேலை வாக்கியங்கள் படிப்பிக்கிறது என்பதை உங்கள் பத்திரம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு வெடிப்பிலே நான் உன்னை வைத்து உன் என் கரத்தினால் ஓடுவே அப்போ நினைவு மசிமையை காண்பா என்று சொல்லி ஓசை நடத்தின அண்டவர் சொல்லுகின்றார் உன்னத பாட்டின் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வாசிக்கின்ற போது மனவாட்டி என்றும் அந்த மனவாட்டி எங்கே இருக்கிறது என்றும் இந்த வேலை வாக்கியம் சொல்வதை வாசிக்கிறார் கண்ணலின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களில் தன்னுறையும் திராவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் என்பனும் உன் முகரூப அழகமாக இருக்கிறதாலே ஐயா தேவன் மனிதனை பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மனிதன் தேரனை பார்க்கக்கூடிய ஒரு கோடி இடமாக திருச்சதே இருக்கின்றது அந்த திருச்சபையின் திருச்சபை குறித்து ஆண்டவர் மனநாட்டை குறித்து சொல்லும் போது கந்தளையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கையின் புறாமையே ஒரு முகரூபத்திய காண்டி ஒரு சத்தமனுக்கு இன்பமாக இருக்கிறது ஒரு முகரவன் அழகாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னதாகவே திருவாசிக்கிற புரியமான தேவ ஜனமே தேவனோட திருச்சபை உண்டாக்கியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த திருச்சபையை தேவனை பார்க்கின்ற ஒரு இடமாக இருக்கணும் சண்டை போடுகின்ற இடமாக கொள்ளை அடிக்கின்ற இடமாக கொள்ளைக்காரன் போடுகின்ற இடமாக இல்லாதபடிக்கு மனிதர்கள் தேவனை பார்க்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்ற வகையாளர் சொல்லுகின்றபடியினால் இந்த கண்ணலில் ஒரு வெடிப்பு உண்டு அங்கே வைத்தியருடைய கருத்து நாள் உன்னை மூடுவேன் நான் உங்களை கடந்து போகும்போது பின்பக்கத்தை காண்பாய் என்று பின்பு சொல்லுகின்றார் ஹாலேலியா நமக்குடியாக உருவாடும்படியாக இந்த உலகத்தில் பிடிப்பட்ட கண்ணரின் வெடிப்பாகி திருச்செடி உருவாக்கி தந்திருக்கிறபடி ஆண்டவர் நம்ம அதிகமாக சொத்தரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறோம் விவசாயத்திற்கு ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் தரிசனத்தை வாசிக்கின்ற பொழுது இவ்விதமாக வாசிக்கலாம் நான் என் பரிசுத்தருவத்தை கொண்டு வந்து என் ஜம வீட்டிலே அவனை பண்ணுவேன் அங்கே அவனு சமவான தகன்களும் பணிகளும் என்னுடைய பணிபடுத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் என்று சொல்லப்படும் எழுதியதான் என்னுடைய பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து ஜி மகளிழப்படுவேன் அந்த பருவத்தினுடைய வெடிப்பு தான் குறிப்பிடுகின்றது வெடிப்பு இருக்கின்றது அந்த திருச்சபையை குறிப்பிடுவது என்பதை சபையின் பிள்ளைத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற அந்த மரவளத்திலே ஒன்று வைத்து நான் உனக்கு தரிசனிய அதை குறித்து மூன்றாவது சங்கின இரண்டாவது சமத்திலே மகிமையை காண்பதற்கு ஆசியோடு கூட காண்பதன் கண்டு களிபுர்ந்து ஆயுதத்தில் வருவது எதற்கு தெரியுமா ஆண்டவனுடைய பிரசனத்தை உணர்வதற்காக உணர்வோடு கூட வருகிற மக்களை அவர் இன்றைக்கு அடைந்து கண்டு கழிபூர்ந்து கடந்து போகிறார்கள் நமக்கு உறங்க அடிக்கடி சாட்சிகள் கொண்டு வந்து புதிய செப்பன் கிடைக்கும் வீட்டுல உறக்க முடியாதபடி சாட்சிகளை உணராதபடி பாடல்களை பாடி ஆராதிக்காதபடி தியம பிரசனத்தை உணராந்தபடிக்கு சிற்பனை நாளை வைத்துவிட்டு அழைத்து சென்று விடுகிறான் அப்படி ஆனாது படிக்கு இப்படியே சுத்த சாத்தினுமே பார்க்க ஆசையாய்ந்து முதலமை கண்டேன் ஆலயத்திற்கு சென்றீர்களே என்ன கிடைத்தால் என் ஆண்டவரை நான் பார்த்தேன் என் ஆண்டு வரை பேசுகிறேன் சொத்தத்தை நான் கேட்டேன் என் ஆண்டு என்று சொல்லக்கூடிய தகுதி உடைய மாற வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் உலகம் அதை எதிர்பார்க்கின்றது ஆணையத்துக்கு முன்பால் கடவுளை பார்க்க முடியுமா அவர் எங்களோடு கூட பேசுவாரா இல்ல சின்ன மக்கள் கேட்கும்படியாக சாட்சிகள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா சாட்சிகளாக இருக்கிறீர்கள் புதியமான துபஜனே இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை அங்கிருந்து இருக்கின்றார் அந்த கண்ணலின் ஒரு வெடிப்பு இருக்கின்றது அதுதான் என்று சொல்லி வேதவாக்கி நமக்கு விளக்கம் வருகின்றது அந்த மோசி இடத்தில் பேசும்பொழுது மோசி ஆண்டு வரை பார்க்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது என்னுடைய முகத்தை பார்த்து ஒரு உயிரோடு இருக்க முடியாது அகிராள் இனத்தில் ஒரு இடம் உண்டு ஒரு கண்மலை உண்டு அதில் ஒரு வெடிப்பு இருக்கின்றது அந்த வெடிப்பிலே வைத்து நான் உனக்கு தரிசனம் தருவது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் இடத்துல வந்து கூடிட்டு வந்து சரி யாரும் கண்மலையினுடைய வெடிப்புகளே வந்திருக்கிறோம் உன்னத மாணவர்களின் மறைவில் இருக்கிறது சார் வல்லனுடைய நிலவில் தங்குவார அப்படி அல்லாதவர்களுக்கு இந்த நிழல் பாதுகாப்பா இருக்காது என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இந்த பாசிக்கலாம் முப்பத்தி இரண்டுமே நசனம் சூழ்ந்து கொள்ளும்படி செய்ய எத்தனையோ மக்களோடு தெய்வங்களை வணங்குகின்றார்கள் பாதுகாப்பு இல்லை அந்த தெய்வங்கள் சர்ச்சிகள் வந்து வீடுகளிலே போராடி அழித்து விடுகின்றது அவ்வளோ பாதுகாப்பை தேடி உலக மனத்தில் அறிந்து பாதுகாப்பு இல்லை எங்கிருந்து வெளி எங்கே போகலாமா என்று பார்க்கிறார்கள் அப்படி இல்லாத முடிக்கிற வர வேண்டும் என்று தெரியுமா இந்த மறைவிடத்துக்குள் கடந்து வர வேண்டுமா அலிய மறைவிடமாக இருக்கிறீர்கள் சொல்லும்போது நீர் இக்கட்டுக்கு விலைக்கு காத்து ரஷ்யணிய பாடல்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் அப்படியெல்லாம் ரட்சிப்பு குழந்தை கொண்டு வந்து மலைவிடத்து பாடுகின்ற மக்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கின்றது ஹலியால் தான் தாகரித்துள்ள ரட்சணியத்தின் பாடல்களால் என்னை சூழ்ந்து கொள்வீர் ஹலே மலைவிடத்துக்கு என்ன வைத்து என்னை பாதுகாத்துக் கொள்வீர் என்று சொல்லி சொன்னது போல உலகத்தில் இருக்கிற எந்த மக்களாக இருந்தாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவளாக இருந்தாலும் எந்த இடத்தைச் சேர்ந்தவளாக இருந்தாலும் கொடிய தனித்தர்களாக கொடிய ஏழைகளாக கொடிய துன்பார்களாக இருந்தாலும் இயேசு எனும் மறைபடத்து வருகின்ற மக்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு குறித்து இயேசு மாதிரி சொல்லும் மத்தியம் பதினொன்றாம் இருபத்தி எட்டாம் சிலத்தை நடத்துவார்கள் இடைப்பாடு மரம் விடுத்துக் கொள்வது என்ற மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு உண்டு செல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது ஆண்டு அக்டோபர் மாதம் என்று எண்டுகின்றேன் நான் கம்யூனிஸ்டத்தை விட்டு யோசி நடத்தி வந்த நாள் பெரிய அற்புதத்தின் மூலமாக வாசிக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாகி மனம் திரும்பி எல்லா பாவக்கம் என்றால் உள்ள தலைமையிலே தேங்குகிற வெளியரங்குமானதில்லை செய்ததற்கு கற்பதனே தரவில்லை சிவக்கூறு கொடியோ சிறுவ பார்க்கிறதோ எந்த காயில்லாதபடிக்கும் வாழ்ந்திருந்தோம் அனைவரும் உள்ள சில எண்ணங்கள் கோபங்கள் நகராக்கிகளில் தீய உணர்கள் உண்டாது வாலிப்பிராயத்தில் அப்படி எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு அழுந்து அழுந்து ஜெ பண்ணி விட்டு ஒரு நாள் ராத்திரி நான் பல நாட்கள் ஜமித்துக்கொண்டே இருக்கிற ஆண்டுகளே என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன் என்பதற்கு எனக்கு ஒரு அடையாளம் தர வேண்டும் நான் இப்போது வாழ்க்கையை அவர் பெண்ணும் சென்றிருக்கிறேன் என்று சொல்லி ஜெவம் பண்ணி பொழுது நான் ராத்திரி உறவு மணிக்கு தான் வேலை இருந்து வரேன் நைட்டில் அதுக்கப்புறம் அநேகமாக ராத்திரி முழு ஜெபத்தில் அப்படி ஜெவ பண்ணி எனக்கு துணி நின்று காட்சி காட்டப்படும் ஒரு கண்மலை நான் பார்க்கின்றேன் அந்த கண்களை எனக்கு முன்னாக இருக்கிறது அது ஒரு கருகரு கருண்டு உருண்ட மலையாக காணப்படுகின்றது நான் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் எடுக்கிறது இது ஒரு பெரிய மிருகமாக யானையாக இருக்க முடியுமோ அப்படியே தான் தீண்டிவிட முடியுமே நாம் காட்டுக் என்று சொல்லி அதை அப்படியே அந்த மலை கொஞ்சம் அசைய அப்படியே பின்பக்கத்தை நான் பார்க்கிற மாதிரி திரும்பி முன்பக்கத்தை காண்பிக்கிறது ஓட ஆரம்பிக்கிறேன் சற்று தள்ளி போன பிறகு அந்த ஒரு கண்மலை இருக்கின்றது ஒரு சாதாரண ஒரு மலை அந்த மலையை சுற்றி சுட்டி நான் வருகிறேன் யானை நினை சுற்றுகின்றது அந்த மலைக்கு மேலோடி அறியினுடைய தாய்க்கிட முடியாது அதை சுற்றி சுற்றி ஓடி வந்து கொண்டு விட்டு நெரு வருகிறது நானும் வேகமாக ஓடுகிறேன் காய் பிராந்தியமாக விட்டது பயம் ஒரு பக்கம் பின்னால் எட்டி பார்க்கவே ஓடுகிறேன் அப்படி வரும்போது உள்ள ஒரு பாடல் மலையில் ஒரு வெடிப்பு உண்டாகுமானால் அந்த வெடிப்புகளை நான் போய் உடைத்துக் கொள்ள முடியுமே இல்லாத மூலம் எந்த மகங்களை காட்டுக்குள்ள மரமும் கிடையாது செடியும் கிடையாது உலகத்திலிருந்து ஒரு பாடல் உருவானது நான் சின்னவர்களை பாடியிருக்கிற பாடல்கள் மலை மலையே பூக பக்கம் பெட்ட காரியமும் பால் தோஷ நீர் வளமும் பாக்தோஷங்கள் யாரு அந்த பாட்டனை உள்ளத்துல பாடிக்கொண்டே மலை பார்த்துட்டே போறேன் அந்த மலை முடிக்குமானால் அந்த வெடிப்புகளை போய் நாம் ஓடி கொள்ள முடியும் என்று அப்படி ஓடிக்கொண்டே இருக்கின்ற போது அந்த கர்மரனுடைய ஓரத்தில் ஒரு வெடிப்புதான் பெரிய கல் தூக்கு அங்கே எரிகிறது அந்த கல் வந்து எனக்கு மேலதான் அந்த வெடிப்புக்கு மேலே இருக்கிறது உள்ள மேல படவில்லை அப்படி இருக்கும்போது நான் எப்படி இருக்கிறேன் பயன்படுத்திருக்கும் போதுதான் அந்த தூக்கம் இந்த தரிசனம் கிடைக்கின்றது பயமுடிந்து கி வெர் தூக்கி எடுக்கணும் போது பயம் இருக்கிறோம் நினைச்சுட்டேன் அப்படி என பாம்பு எண்ணிக்கப்பட்டாச்சு என்று எண்ணிக்கொண்டதே தவிர இந்த கண்மொழி வெடிப்பு என்றால் என்ன எனக்கு தெரியாது காரணம் நான் திருச்செடிகளை வரவில்லை அதனால் அருமையான தேவ ஜனமே எல்லாருக்கும் தரிசனங்களே ஒன்று கொடுக்கின்றார் தரிசனத்தின் பொருள் தெரியாதபடி அநேகரிப்பனும் இன்றைக்கு மகன் கொண்டிருக்கிறார்கள் நான் காலம் சென்ற பிறகு திருச்சிக்குள் வந்த பிறகு பாவமன்னிப்பு கருத்தில் வெளிப்படுத்தி கொடுத்த பிறகுதான் திருச்சிக்கு இந்த அதிகாரம் உண்டு என்பதை பின்னால் அறிந்து கொண்டிருந்தேன் அருமையான தேவ ஜனமே அந்த கந்தளையின் வெடிப்போரிலே தங்களுடைய புனாமே ஹலவியா ஒரு நெகரூபத்தை எனக்கு காட்டும் சட்டம் எனக்கு இன்பமாக இருக்கிறது உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று அண்டபுரை தேவன் நம்முடைய சட்டத்தை கேட்கின்ற ஒரு இடம் தேவடைய சட்டத்தை நான் கேட்கின்ற ஒரு இடம் அது இந்த கண்ணடையின் வெடிப்பாக அந்த வெடிப்புகளை அவல கடந்து பாவமணி தமிழன் பெற்றுக் கொள்கின்ற ஒரு இடம் அதற்கான ஏற்பாடுகளை நாம் இருந்து மனித ரத்தத்துக்கு நாங்கள் பாவமணி அந்த இரத்தம் வந்த வெடிப்பைதான் திருச்சபை திருச்சபை குழு ஒருமுறை மாற்றி ரோச்சிக்கப்படுவார் என்று அக்கர்த்தோஇந்தமாக நூக்காவிதமாக எழுதியிருக்கிறார் அப்போது இரண்டாவது காலம் நாற்பத்தி ஏழாவது நாம் இப்படிவான் செய்யலாம் எல்லா இடத்திலும் தடைபெற்றிருந்தார்கள் இப்ப எல்லா ரசிக்கப்பட்டவர்களும் ரசிக்கப்பட்ட இடத்துல கடவுள் வச்சிருப்பாரு தானே ரசிக்கல பாசத்தில் பேசிட்டு இருக்கேன் அவன் கேட்டோம் ஐயா ரெட்சிப்போ கிடைக்கும் அது எப்படி சொல்ல முடியும் அவர் எப்போ ரொச்சிகளாம் தூங்கிட்டு இருக்கும் போதுலாம் போகும்போது அறிஞ்சிருக்கும் போது ஆண்டு இல்ல பயம் இல்லை எப்படி செல்லல எல்லாரும் ஒழுங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எப்படி ஒவ்வொரு விதமாக இல்ல சபைக்கு கொண்டு வந்தா ரசி இல்ல பிரதார் சபையெல்லாம் தலைவலியா போட்டிருப்பதார் தப்பிமாக வாசித்து தப்பினமாக பிரசவிச்சிருக்கிறோமே ரட்சிக்கப்படுகிறவ் என்று சொல்லி சொல்லுகிறது நம்மளால என்று சொல்லிவிட்டோமே என்று சொல்லி சொன்னார் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ஏசினாதான் இந்த ரட்சிப்பை கொடுக்கிறார் அந்த விழாவில் இருந்து ஏற்பட்ட அந்த மெடிப்புக்குள்ளாக வருவோம் பாதுகாப்பு நிழலில் தண்டுவார் என்று சிறு தாண்டு சொல்லுகிறார் புரிய ஜனமே நமக்கு அந்த மறைமுடன் கிடைத்திருக்கிறதற்காக ஆண்டவர் சொத்துருப்பு சிங்கிலம் ஐந்தாவது செலுத்தும் பொழுது இங்கு ஏசாய நாலாம் அதிகாரம் ஆராய்ச்சனத்தோடு வாசிக்கலாம் ஒரு கூடாரம் பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றிற்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் வரைவிடமாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் அந்த கூடாரம் தான் தீர்ந்த திருச்சபை அது பகலிலேயில வெயிலுக்கும் பகலிலே வெயிலுக்கும் நிழலாகவும் பெருங்காலத்துக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் உன்னதமான மறைவில் இருக்கிறது அந்த நிலையிலே சர்வ வலுடைய நிலவில் தந்துவான் ஹலோலுயா வெயிலுக்கு நிழலாகவும் இதற்கு மழைக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கின்றது போல இந்த கடைசி நாட்களிலே அந்த கூடாரம் இங்கே உருவாகி இருக்கின்றது ஹலோலுயா உலகத்தில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் தப்பித்துக் கொள்வதற்கு இந்த கூடாரம் போதுமானமாக இருக்கிறது சபை மலையத்தில் இருபது ஞாயிற்றுக்கிழமை மாத்திர மானியத்துக்கு வந்தோம் கொஞ்ச நேரம் வைத்திருந்து பாதி ஒதுங்கி விட்டு போனோம் என்று எண்ணி விடாதீங்க இந்த கடவுள் கொடுத்திருக்கின்ற மறைவுடன் உன்னதமானவருடைய மறைவின் இருக்கிறவன் சர்வல்லவுடைய நிலையில் தங்குவான் அவர் என மட்டுமல்ல எந்த நில இருப்பான்னு சொல்லி நீங்களை தீர்மானிச்சு அவ்விதத்தை மாத்திர்தான் நாம் செல்ல வேண்டும் என்று தவிர நமக்கு அனுமதி கிடையாது நாம் எங்கே இருக்கிற மாத்திர உணர்ந்து மறைவிடத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வர இருபத்தி ஐந்தாவது வசதத்தில் வாசிக்கின்ற பொழுது அரசனாகி தாமி நெஞ்சுகின்றார் கூடார மறைவிலே ஒழித்து வைத்து தம்முடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து கண்மலை மேல் உயர்த்துவார் என்னை கண்மலின் மேல் உயர்த்துவார் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவையும் ஒழித்து வைத்து என்னை கண்களை மேல் உயர்த்துவார் சாத்தான் கொடுக்கிற எல்லா தீம்பிக்கும் என்னை இந்த மறைவிடத்தை கொள்ளையை மறைத்து ஒளித்து வைத்து என்னை கண்ணை உயர்த்த போகிறார் என்னை உயர்த்த போகிறார் இயேசு நம்ம எல்லாரும் உயர்த்த போகிறார் என்று நல்ல வரைக்கும் சொல்கின்றபடி நான் கூடார மறைவுக்குள்ள சாத்தானை போக விடாதபடி மறுபடியும் மாற்ற வேண்டும் என்று போராடி முகாதிருப்பதற்கு அவர் என்று கூடார்கள் கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கண்ணலின் மேல் உயர்த்துவார் அலுயா அலுமாத தேவ ஜானமே எத்தனையோ பெரிய மனிதர்கள் மக்களவை ஆறு பாவத்தில் விழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ஏழைகளும் கொலைகளும் ஆகி நம்ம இந்த கூறாரும் மறைவுக்குள்ள மறைத்து நீ மட்டும் பாதுகாத்து ஆரம்பித்தால் இனி இறைவனுடைய திட்டம் என்பதை உணர்ந்து அதிகமாக ஆண்டவரை சேர்த்துரிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு சாத்தார் ரொம்ப தந்தரம் உள்ளவர் யாரை எப்படி விளைவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு எந்த மனுஷனும் இல்லாத இந்த உள்ளே விரைவினுடைய பிரசதமாற்றம் இறங்கிக் கொண்டிருக்கிற அந்த தோட்டத்துக்குள்ளே கடந்து போய் காரியத்தை செய்ய கடந்து போய் முழு சமுதாயம் பாவமாக மாறிவிட்டது போல இன்றைக்கும் பரிசுத்தடைந்து வருகிற மக்களுக்கெல்லாம் சாத்தானப்படி செய்கின்றார் அகனால் தாங்கி செல்வ சீங்க நாளிலே அவர் தம்முடைய கூடாடத்தில் மறைத்து என்னை தமது கூடாட மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மையை உயர்த்துவார் அலுதால் புதிய பாடல்களே ஒரு திருச்சது தந்திருப்பது சாப்பாடு சகல தீமைகளுக்கு நான் விலைக்கு காக்கப்பட்டு ஏசுக்கு சிலரும் போது அவரே உயர்வடைவதற்காக அவரோடு உள்ள கவனம் இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற முடினாலே நமக்கு கிடைத்திருக்கிற மறைவுக்காக அந்த சேர்த்திருப்பமாக அலு குறித்துதான் பத்திர படிப்பாடி இருக்கிறார் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் உன்னதமானவரின் வரையில் இருக்காது சர்வ மலனுடைய நிறைவேற்றப்படு போல நம்மை அந்த மறைவிடத்தை என்பதை அறிந்து ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று தேவசங்கத்தில் சொல்லிக்கொண்ட அவசியப்படுகிறோம் புரியமான தமச்சாதனே அன்று மீழ்ச்சியை ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பின பொழுது ஒரு இடம் உண்டு கண்மலையை நான் உடனடி நுறுக்கி அந்த மெடிப்பிலே உண்ண வைத்து அப்பொழுது பின்பக்கத்தை காண்ப என்று உணர்கின்றோம் வெடிப்பை அந்த கேசு கிறிஸ்துவை இதுமாய் சிறிச்சமையாக நமக்கு காண்பித்து அந்த வெடிப்பை சிறிச்சுமையாக கருத்தை வெளிப்படுத்தி அந்த திருச்செந்தை கொண்டு வந்து பாடத்திலிருந்து விடுதலை பெறச் செய்து என்னுடைய பிரசனத்தை உணரும்படியாக செய்து ஒருத்தர சாத்தவரிமை சகல தந்தரங்களுக்கு நாம் விலைக்கு காக்கப்படும்படியாக ஒளித்து வைத்து காப்பது எதற்கு தெரியுமா ஒரு நாள் அந்த கண்களியோடு சேர்ந்ததை உயர்த்துவதற்காக ஆலோ அழி ஆல அழுவியா எங்களை பெரிதான சீத பெற்று இருக்கின்றதான நாம் சேர்ந்து போகாதபடி சபையின் ஐக்கியத்தை குறைத்துக் கொள்ளாதபடி மற்றவர்களுக்கு சிறப்பாக எடுத்துச் சொல்லி வேதத்தை தெரியாத மக்களுக்கெல்லாம் வேதத்தினுடைய உலகங்களை எடுத்துரைத்து மனிதனை மாறி அலைந்து தெரிகின்ற மக்களுக்கு இன்னிலே வழி இதிலே நடவுங்கள் என்று சொல்லி அழைத்து தகுதியுடைய மக்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகளில் வைந்து கேட்டு சாதித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்போது நம்முடைய அதிமுக இழைப்பாடு கிடைக்கும் என்று கருத்தில் சொல்லி சொல்லியிருக்கின்றது போல நம்மை வழிகாட்டுகளாக வைத்திருக்கின்ற ஒரு நாள் ஒரு நமக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை மிகச் செம்மையாக காத்துக்கொண்டு அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் நமக்கு அறிமுகமானவர்கள் நம்மளோட பழகின்றவர்கள் நம்முடைய குடும்பத்தின் மீடியா இருக்கிற யோருக்கும் இந்த வழிகளை செம்மையாக காண்பித்து மக்களை அழைத்து இதுவே வழி இவ்வளே நுழைவுங்கள் என்று சொல்கிற சத்தத்தை உங்கள் கால்கள் கேட்கும் என்று அப்படி அழைத்து வர வேண்டும் என்று ஆவியானவர் ரொம்ப கடுமையான ஒரு காலம் நாளிலே தம்முடைய கூடாடத்தில் மறைத்து பார்ந்து பத்தம் சமது போல உலகத்துக்கு ஒரு பயங்கரமான கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஒரு பயங்கரமான தீமை காலம் அடுப்ப ஒரு அங்கிகரிசனுடைய காலம் அந்த அங்கிகரிசை எல்லாரும் வணங்கப் போகின்றார்கள் அவனுடைய முத்தனை சுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் இறைவனுடைய பாதுகாவல் இழந்து போகப் சபை மக்கள் மாத்திரமே இந்த அடைக்கலத்துக்குள்ள இருக்கிற மக்கள் மாத்திரம்தான் அந்த தீமைக்கு உட்படாதபடி அவங்களை காத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்று அறிந்திருக்கின்றோம் அவர்கள் அப்படிப்பட்ட நல்ல கருவைகளை கருத்தரமாக தரப்பு கண்டுபிடினார் அப்படிப்பட்ட நேரத்திலும் வழியமிட்டு மாறிவிடாது இருப்பதற்கு நம்ம வந்து நிறைய பேர்கள் சொல்வார்கள் ஏனங்கள் ஏசினாத அவர்தான் ஆட்சி செய்கிறார் ஆயிரவரச அரசு ஆட்சி செய்வார்கள் சொன்னீங்க தானே என்று அறிமுகமானது சபைத் தலைவர்கள் குறைவானவர்கள் மட்டும் பேச முடியும் அப்பொழுதுதான் நாம் அதை குறித்து பயன்பமாக சாட்சி கொடுத்த நம்முடைய மனம் பேதளித்துவிடாம இருப்பதற்கு அப்பொழுது ஊழியாரை ஆவியாக மாற்றி ஒவ்வொரு வீடுகளுக்கும் அனுப்பி வழி இதுலே இதிலே நடவு என்று கூப்பிட்டு செடிகள் சத்தத்தை என் காதலர் கேட்கும் இருக்க மாட்டார்கள் என்று பரிசுத்திரை தந்திருக்கின்றது போல எல்லாவற்றையும் எழுந்து கருத்து செய்திருக்கிறார் இது சில காலத்துக்காக நம்மை கூட்டிச்சேர்த்தான் என்று எண்ணி விடாதீர்கள் ஆவிலிருந்து மனிதன் கடவுளை காண்பது எப்படி மனிதனுக்கு பாவம் கொடுப்பது எப்படி மனிதன் தீமை விட்டு விலகி காக்கப்படுவது எப்படி அவள் ஒரு ஆண்டவரோடு கூட உன்னதத்தில் உயர்ந்திருப்பது எப்படி என்பதற்கெல்லாம் திருமறை இவை தந்திருக்கின்றபடி அந்த உறவையின்படி அவளார சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் இந்த கருவைகளை ஒரு ஊராக விளங்க நிகழ்வு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு உயர்த்தங்கள் வந்தாலும் எனக்கு என் ஆண்டவருடைய மறைவிடம் போதும் பலவையா உன்னதமானவருடைய மரணம் நான் இருக்கின்றேன் சர்வ வல்லருடைய நலன் நான் தங்க சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி அமர தரிசனமான ஆன்பவர் வேந்தனைபோது நாம் ஒரு நலனுக்குள்ளே ஆதரவான ஒருத்தர் ஆறுதலாக இருக்கிறோம் இருக்கப் போகிறோம் என்று வேணும் சொல்கின்றபடி நாள் இந்த இடத்துக்கு இருந்த வேந்தைகளை எரமக்கு நன்கு உணர்ந்து பேரனுக்கும் அறிவித்து அநேகரை அணியின்றி மீட்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை தமிழகத்தில் தேவையுடைய மறைவிடம் ஏற்பட்டிருக்கிற வெடிப்புகளே நாம் வந்திருக்கின்றோம் உலகத்திலும் எந்த தீமையுமே மேற்கொள்ள முடியாது நாம் ஒரு நாள் இயசு கிருசியோடு கூட உலகத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கப்படுவார் கண்களிலே நீ உயர்த்துவார் ஹாலோ னுயா ஹாலோ லுய்யா அப்படிப்பட்ட நல்ல கிருமிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கருத்தரமலாரின் ஆசீர்வதிப்பாளர்களே ஆமா um, சூ so.